இவர் ஒரு சிற்றரசர் கூற்றுவர் என்பவர் ஒரு சின்ன அரசர் இவர் கலந்தை என்ற ஊரிலே வாழ்ந்தார் கலந்தை என்பது தொண்டை இருந்த ஒரு ஊர் இன்றைக்கு பொன் விளந்த களத்தூர் என்று அது சொல்லப்படுகிறது பொன் விளைந்த களத்தூரிலே தொண்டை வாழ்ந்தவர் ஒரு சிற்றரசர் இவர் சோழர் சேரர் பாண்டியர் என்ற மரபை சாராதவர் சேர சோழ பாண்டியராகிய மூவேந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல ஒரு சாதாரண சிற்றரசர் சிறந்த சிவனடியார் இந்த சிவனடியார் சிவபக்தியினாலே தன் எந்த போருக்கு போனாலும் இவர் வெற்றி பெற்றார் அந்த காலத்து சூழ்நிலையை கொஞ்சம் சொல்லணும் இந்த நாயன்மார்கள் தான் காலத்துக்கு கொஞ்சம் முன்னடி வாழ்ந்தவர்கள் ஞான காலத்துக்கு முன்னே சோழ நாட்டில இருந்த சோழன் ரொம்ப பலகீனமாக இருந்தான் ஒரு பெரிய அரசன் இல்லை தான் இருந்த அந்த பழையாறை என்ற ஊரம் தான் காப்பாத்தனா போருங்கிற அளவுக்கு அவ்வளவு சின்ன அரசனா இருக்கான் மணிமுடி சோழன் பெயர் ஞானசமுந்தர் காலத்துல இருந்த சோழன் அவன் மகள் தான் மங்கையரச்சியார் இன்னொரு பக்கம் தொண்டை நாட்டில சோழர்கள் சோழ நாட்டை இழந்து அந்த பல்லவர்கள் பிடிச்சு விட்டார்கள் பல்லவர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக சோழ நாட்டுக்குள்ள வந்து சோழர்களை எல்லாம் அடக்கி அரசாண்டு கொண்டு அங்கே தெக்கே இருக்கிற பாண்டியர்கள் ரொம்ப கைவோங்கி அவர்களும் இந்த சோழ நாட்டுக்குள் சோழர்களை அடக்கி விட்டாங்க சோழர்கள் தங்களுக்கு பலமிழந்து வாழ்கிற ஒரு காலம் இந்த ஞான காலத்துக்கு முன்னே இருந்த ஒரு காலம் அப்போ சேரநாட்டில் தொண்டை நாட்டில் இருந்த பொன்விளங்க களத்தூர்ல இந்த கூற்றுவர் இருந்தா இவர் பல்லவர் மரவை சார்ந்தவர் சோபக்கராக இருக்கிறார் சோபக்கினுடைய வலிமையினாலே அங்கிருந்த மற்ற சிற்ற செல்லாம் அடக்கி வெற்றி கொண்டவராக ஆனார் பல அரசர அரசாண்டு சோழ நாடு வரை வந்து சோழ நாட்டையும் வெற்றி பெற்று விடுகிறார் அப்புறம் இவர் போய் சோழ நாட்டுக்குள்ள தான் கிரீடம் சூடி தன்னை ஒரு சோழ மகாராஜன் நினைக்கிறார் அந்த காலத்துல யார் முடிசூற்ற வழக்கம்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை பெரியவர்கள் தான் அந்த தில்லை தீட்சதர்கள் தான் முடி சூட்டணும் ஆனால தில்லை தீட்சதட்ட போய் முடிசூட்டுங்கள்னு கேட்கிறார் ஆனா மாற்றேன்றாங்க அதுதான் அந்த கதையினுடைய வரலாறு படிக்க போறோம் பின்னாடி இந்த கூற்றுவனாயினர் தன்னுடைய இறை அன்பினாலே மற்ற சிற்றரசர்களை அடக்கி பேரரசரை போல பல நாடுகளை தனக்கு கொண்டு வந்து விட்டார் ஆனா தலையில கிரீடம் இல்லை பழைய ராஜாக்களுடைய முடி இல்ல அப்ப சோழ நாட்டுக்கு எப்படி ஜெயிச்சு வந்துட்டாரோ அந்த சோழருடைய முடியை யார் இருந்தது தில்லையில இருந்த அண்டனர் வசம் இருந்தது அந்த தில்லை வானந்தன் போய் எனக்கு நீங்க முடிச்சுட்டு சோழ நாட்டே ஜெயிச்சு வந்திருக்கிறேன் எனக்கு சோழர் முடியை சூட்டுங்கள்னு கேட்கிறார் இவர் சிவபக்தர் தான் சோழ நாட்டையும் ஜெயிச்சுட்டார் சோழர் குலம் நீங்கள் சோழர் குலத்திலே பிறக்காததுனாலே உங்களுக்கு முடிசூட்ட முடியாது சோழர் குலத்திலே யார் பிறந்தாலும் அவர்களுக்கு முடிசூட்டுவோம் வேறு குலத்தவர்களுக்கு முடிசூட்ட முடியாதுன்னு சொல்லி அந்த முடியை ராத்திரியோ ராத்திரியா மூட்டை கட்டி இந்த மன்னனுக்கு தெ அந்த தீட்சர்கள் சேர நாட்டுக்கு ஓடி போயிட்டார்கள் சேரநாட்டுல கொண்டு போய் பாதுகாப்பா வச்சுட்டார்கள் ஏன்னா சேர ஒரு ஆபத்துனா இங்க சோழ நாட்டுக்கு வருவாங்க ஒரு ஆபத்துனா சேர நாட்டுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டு கொடுத்து வாங்குற குடும்பம் சேர நாட்டு பெண்ணை ராஜா கல்யாணம் பண்ணுவார் சோழ பெண்ணை சேர கல்யாணம் பண்ணுவார் இது ரொம்ப பழக்கம் சங்க காலத்தில் இருந்து நடைபெற்று கொண்டு வருகிற ஒரு உறவு முறை அதனால இந்த அந்தமர்கள் பாதுகாப்பு மலைநாட்டு சொல்றார் நாலாவது பாட்டில் மல்லல் ஞாலம் புறக்கின்றார் இந்த உலகத்தை காப்பாற்றுகிறார் புனைவதற்கு ஒரு கிரீடம் அணிய வேண்டும் என்ற ஆசைக்காக தில்லை வாழந்தன் தம்மை வேண்ட தில்லை வாழந்தர்த்தம் போய் உங்கள் முடிச்சு விட்டு கேட்கிறார் வேண்டிக் கொண்டார்கள் அவரும் செம்பியர்கம் தொல்லை நேடும் குல சோழர் குலத்தில் பிறந்தவர்களுக்கு அல்லாமல் சூட்டோம் முடி மற்றவருக்கு நான் முடி சூட்ட முடியாதையா என்று அந்த அந்த சொல்லிவிட்டு என்று நல்காராகி முடியும் சூட்டாமல் சேரலரு தம் நாடு அணைந்தேன் அண்ணுவார் சேர நாட்டுக்கு போய்விட்டார்கள் அந்த முடியை தூக்கி கொண்டு போனார்கள் சொல்லுல முடிய தூக்கிட்டு போயிட்டாங்க பாதுகாப்புக்காக சேரனாட்டுக்கு போயிட்டார்கள் போய்விட்டார்கள் அப்புறம் இவர் என்ன பண்ணார் நான் மரியாதையா நான் அடிச்சு வாங்கறது கேட்கலையே சிவபெருமானே இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் சரி அந்த முடிய கேட்டது ஏன் தப்பு இந்த கிரீடம் உலகத்து பொருள் இல்லையா இந்த உலகத்து பொருளுக்கு நான் ஆசைப்படலாமா அதை விட உயர்ந்த ஒரு கிரீடன் உன் தலையில சாத்த வேண்டியது இறைவனே உன் திருமுடி அல்லவா திருவடி அல்லவா எனக்கு முடியா இருக்கணும் இறைவன் திருவடியைத்தானே மாணிக்க வாசல திருமுடியா சூட்டிக்கிட்டார் அது மாதிரி திருவடியே எனக்கு முடியாச்சூட்டுன்னு இப்ப கேட்கிறார் அப்ப இவன் ஒரு தெளிவி வாழ்ந்தனர் இப்போ பரிச நல்லா கவனிச்சு வாங்கணும் நடராஜா இருக்காரு சிதம்பரத்துல அவரும் தெளிவி வாழ்ந்தன ஒருத்தர் அதுக்கு முன்னே இருந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் அவங்க உலகில் மட்டும்தான் அதனால உலகில் முடியவன கொடுக்க மாட்டேன்னு தூண்டிட்டு ஓடி விட்டாங்க இப்ப இந்த கூற்றுவர் தில்லைவாடந்த முதல்வராயிருக்கிற நடராஜ பெருமான போய் உன் திருவடியாயா முடியை சூட்டு சூட்டுன்னு கேட்டார் சரின்னு சிவபெருமான் முடி சூற்றாரா அடுத்த இவர் நடராஜா கோயில்ல போய் தினம் கேட்கிறார் சிவபெருமாண்டத்துல பிரார்த்தப்படுறார் பெருமானே அந்த தீட்சதான் போய் தெரியாதனமா கேட்டு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கே யாதகம் பண்ணக்கூடாது எப்பவும் ஒரா இறைவன கேட்டி கொடுப்பான் இது தெரியாம எனக்கு போயிட்டு இப்ப நான் திருவடியே எனக்கு முடியா சூட்டு தினமும் பிரார்த்தனை சிவருமான் கனவுல வந்து அந்த நடராஜா தானுடைய திருவடியை அந்த கூற்றுவர தலையில சூட்டுவதாக காட்சி கொடுத்து நான் திருவடியை சூட்டிட்டு நீ கவலை இல்லாம நீ அரசாழ்வாயாக என்று சொல்லி மறைந்தார் நேரே வந்து திருவடி சூட்டல கனவிலே சூட்டினார் ஏன்னு இது இறைவனுடைய பரிபுக்குவ நிலை அறிந்து வழங்குகிற அணுகிரகம் இறைவன் என்ன பண்ணுவான் உருவமே எடுக்காமல் அருள் செய்வான் உருவமே எடுக்காமல் வந்து அருள் செய்வன் என்பது நம்முடைய ஞானமாகிய அறிவுக்குள் புகுந்து உள்ளத்துக்குள் இருந்து ஞானிகளுக்கு அந்த அணுகிரகம் செய்வான் அவர்கள் உருவம் காட்ட வேண்டிய ஞானிகள் அருவமாகவே இறைவனை வழிபடுறதுனால அருவமாக இருந்தே அவர்கள் எல்லாவற்றையும் உணர்த்தி விடுவார் இனி அவர்களை விட சாமானிய மக்கள் அறிவு அந்த துறவிகளை யோகத்தை கீழ் மக்களாக இருக்காங்களே அவங்களுக்கு வடிவத்தை காட்டினாதான் தெய்வம் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக உருவத்தை எடுத்துக்கொண்டு இறைவன் வருவார் அப்படி வரும்போது இப்ப ஞானசம்பந்தர் அழுதார் வந்தார் அப்புறம் வந்து இந்த உமாதேவியை கூட்டு பால் கொடுனார் ஞானசம்பந்தர் அந்த உருவத்தை பார்க்கிறார் கரையேறி வந்து இந்த பிள்ளைய பார்த்து பிள்ளை வாயில பால் கொழுகிறத பாக்குறார் யார் இந்த பாலை கொடுத்தா என்று கேட்கிறார் கேட்கலான் சிவபெருமான் இருக்காரு ஆனா அவர் கண்ணுக்கு தெரியல அந்த தழ்ப்பனார் கண்ணுக்கு தெரியல பிள்ளைக்கு தெரியுது தழப்பனார் தெரியல தெரியாமையினாலே நீ யார் கொடுத்த பாலை குடிச்சான்னு கேட்கிறாரு இந்த பிள்ளை சொல் இதோ தெரியுறாரு இந்த ரிசோல்ட் மேல இருக்காரு காதலை தோடு போட்டிருக்காரு பிரச்சந்திரன் வச்சிருக்காரு தோளுடைய விட ஏறி தூவன்மதி சூடி சுடலை பொச்சி என் உள்ளங்கவர்கள்வன் இவன் என்றே இதுவரைக்கும் என்னடா நம்முடைய பிள்ளை இதுவரை சாதாரண பேசும் நீட்டே பாடுது இவ்வளவு அழகா உயர்ந்த கருத்துக்களை சொல்லுது அதனால இந்த பிள்ளைக்கு ஏதோ மாறுதல் நடந்திருக்கிறது ஆனா எதிரே கடவுள் உருவன் நமக்கு தெரியவில்லைனாலும் கடவுள் தோற்றத்தை இந்த பிள்ளை காட்டுறதுனாலே கடவுள் வந்திருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணார் பத்து பாட்டு முடிஞ்சது மேலே அப்படியே மலர் மாறி பொழி வாசனை அடிக்குது அப்படி தான் தெரிஞ்சு கொண்டார் ஓஹோ இது மாதிரி மலர் மாறி பொழிந்தாலோ திடீரென்று வாசனை வீசினாலோ தெய்வங்கள் வருகின்றன ஆனா தெய்வம் கண்ணுக்கு தெரியாது தெய்வம் வருகின்றது என்பதை பெரியவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அதனால அந்த சிவபால இருதயர் தம் பிள்ளைக்கு இறைவன் நேரே காட்சி கொடுத்தார் நமக்கு காட்சி கொடுக்கல நம்ம ஒரே இறைவன் ரெண்டு பக்குவம் உள்ளவர்களை பாக்குறார் பாருங்கள் ஞான போல பக்குவம் இருந்தா உருவத்தை காட்டுறார் அந்த அப்பாவா இருந்தும் பக்குவம் இல்லைன்னா அவருக்கு உணர்த்துறார் மழை பொழிஞ்சு வாசனை அடிச்சு சிவபுர்மான் இந்த வாயில ஒழுக விட்டு அந்த குழந்தை வாயில பாடலை பாட வச்சு உணர்த்தினாரே உருவத்தை காட்டல இதன் தோன்றாமல் இருந்து இறைவன் வழி காட்டுவது இன்னும் சில பேருக்கு என்ன பண்ணுவார் மழை பொழிய மாட்டார் ராத்திரில தூங்கும் போது கனவில இறைவன் அருள் செய்வான் அவங்கவுங்க பக்குவத்துக்கு ஏற்ப இறைவன் வரி செய்கிற முறையிலே கூற்றுவ நாயனாருக்கு கனவுல வந்து திருவிழி செய்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி அந்த கூற்றுவன் ஆயினார் நடுநாட்களாக சிவம்பரத்தில் உள்ள சிவபெருமானை இடையராது மனத்தில் தரிசனம் செய்து இந்த உலகத்தையும் சிறப்பாக அரசாண்டு பல அடியார்களுக்கு எல்லா தொண்டும் செய்து இறைவன் திருவடியை அடைந்தார் என்று அவருடைய பிராணம் நிறைவேறுகிறது